ஆத்மபோதம் அஞ்சு ஸ்லோகத்தையும் சொல்கிறேன் நீங்கள் திரும்ப சொல் தப்போ க்ஷீண பாப்பாத்தா வீதராங்கிணா vidhiyate முமுபோவிதீயோனியதனோ சாட்சா பண்ணிவானம் மோ நிதி அவிதையேஜிசவத் அவச்சி இவன தன்சே சதி கேவல மோபாயம் சுமா அலும் ஜீவம் ஜாநாஜம் ஸ்யேத்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 விளக்கி சொன்னார் பிறகு ஆத்மாவை பற்றிய லக்ஷணங்களை சொல்லுவதன் மூலம் ஆத்ம ஜானத்தை உபதேசிக்கிறார் ஆத்மாவினுடைய லக்ஷணங்களை பார்க்குறோம் முதல்ல நாலாவது ஸ்லோகத்தில் ஆத்மாவுடைய லக்ஷணம் ஆத்மா எங்கும் நிறைந்தது ஆத்மானால் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் எங்கும் நிறைந்தவன்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 அறியாமையால் அல்லது மாயையால் கற்பிக்கப்பட்டவைகள் இதுதான் விஷயம் இந்த ஜானத்தினால தான் நமக்கு என்ன சொல்கிறது அப்சல்யூட் ஃப்ரீடம் இந்த உடம்பு மனசு புத்தி நான் இல்லைன்னு நான் இதிலேருந்து புரிஞ்சுனுட்டேன்ண்ணா எனக்கு ஃப்ரீடம் இல்லாமல் என்ன நிம்மதி நான் இதோடு என்ன இணைச்சிக்கிறதுனாலேயே தானே எனக்கு துக்கமே இந்த உடம்பு மனசு புத்தியோடு என்ன இணைச்சிக்கிறேன் பார்க்குற வஸ்துக்களையும் உடம்பு மனசு புத்தியோடு பார்க்குற மனிதர்களையும் உடம்பு மனது புத்தியோடு இணைச்சி பார்க்குறேன் அதனால தானே எனக்கு அசாந்தி என்னுடைய உடம்பு மனது புத்தியையும் நான் என்னோட இணைச்சி பார்க்குறதில்லை யாருடைய மனசு புத்தியையும் எதோடையும் இணைச்சி தூய உணர்வை தவிர ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் எப்போ இது ஞாபகம் வச்சுக்கணும் முழுக்க முழுக்க அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையும் இல்லை சொல்லப்போனால் இந்த இண்டிவிஜுவாலிட்டி இருக்கணும் அந்த இண்டிவிஜுவாலிட்டி அன்றியலுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கும் கண்டின்யூ பண்ணணும் அப்போத்தான் இண்டிவிஜுவாலிட்டியோடு இருந்துக்கிட்டு இண்டிவிஜுவாலிட்டியில் அட்டாச்மெண்ட் இருக்க முடியும்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 ஏதோ பிரிக்கப்பட்டிருப்பது போல தெரிகிறது ஆகையினால் ஆத்மா சர்வகதாக பூர்ணகா அந்த கருத்து சொல்லப்பட்டது அப்புறம் இன்னொன்று ஸ்வயம் பிரகாஷ அபரிச்சின்னா அபரிச்சின்ன அர்த்தம் அன்லிமிட்டெட் அர்த்தம் வரையறைக்கு உட்படாதது அர்த்தம் கேவலகா கேவலஹானா அத்வைத்தம் எதையும் சார்ந்திராதது ஸ்வயம் பிரகாஷா இதெல்லாம் மூணு லக்ஷணம் அபரிச்சின்னா கேவலகா ஸ்வயம் பிரகாஷா மூணும் ஆத்மாவோட லக்ஷணம் ஆத்மாவோடய லக்ஷணம்னா யாருடைய லக்ஷணம் என்னோட லக்ஷணம் உன்னுடைய லக்ஷணம் குரு சிஷியனை பார்த்து என்ன சொல்கிறார் அம் அச்சி ம் அபரிச்சி அஹம் கேவலேவல அஹம் ஸ்விராஷ் ஸ்வப்பிராஷா நானும் வரையறைக்குட்படாதவன் நீயும் வரையறைக்குட்படாதவன் நானும் இரண்டற்ற பூரணமான அத்வைத்தமான கேவலஸ்வரூபம் நீயும் அப்படியே சேம் டு யூங்கிறாங்க பாருங்க அது மாதிரி உனக்கும் அப்படியே நான் அகம் ஸ்வப்பிரகாஷா த்தொம் ஸ்வப்பிரகாஷ ரெண்டு ஸ்வப்பிரகாசம் இல்லை ரெண்டு கேவலம் இல்லை ரெண்டு அபரிச்சின்னம் இல்லை ஒன்றுதான் நீ சிஷ்யனாகிய நீயும் குருவாகிய நானும் அ அபரிச்சின்ன கேவல ஸ்வப்பிரகாஷ சுத்த ஆத்மாவில் கற்பிக்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லிடுக்குறார் ஆனால் சுவாமி இந்த அறிவு ஒன்று இருக்குது உணர்வு ஒன்று இருக்கே இப்போ நாலெட்ஜ் இருக்குது இங்கிலீஷில் சொன்னால் கான்சியஸ்னஸ் நாலெட்ஜ் அதாவது தூய உணர்வு தூய உணர்வை பற்றிய அறிவு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 அறிவை அறியும் அறிவு உண்மையல்ல அறிவை அறியும் அறிவு உண்மையல்ல அறிவை அறியும் அறிவை பெற்ற பிறகு அறியும் அறிவை அறியும் அறிவுக்கு வேலையில்லை அறிவை அறியும் அறிவை பெற்ற பிறகு அறிவை அறியும் அறிவுக்கு வேலை இல்லை அறிவை அறிஞ்சாச்சு அறிஞ்சத்துக்கு பிறகு என்ன அறிவோடு என்னை இணைச்சிப்பேனா அதாவது அறிவை அறியும் அறிவோடு என்னை இணைத்துக்கொள்வேனா அறிவோடு என்னை இணைத்துக்கொள்வேனா அதாவது அறிவால் அறியப்படும் அறிவோடு இணைத்துக்கொள்வேனா கொஞ்சம் கடினம் அறிவை அறியும் அறிவு இப்போ இப்படி புரிய புரியறதுக்காக சொல்கிறேன் அதாவது பிரம்மனை வந்து ஞானஸ்வரூபங்கிறோம் பிரம்மத்தை ஞானஸ்வரூபங்கிறோம் அந்த அறிவே வடிவானது அந்த அறிவு அறிவையும் அறியாமையையும் அறிகிறது அந்த அறிவு அறிவையும் அறியாமையையும் அறிகிறது தூய உணர்வு அல்லது தூய அறிவு அதுதான் அறிவையும் அறியாமையையும் அறிகிறது தூய உணர்வு தான் அறிவையும் அறியாமையும் அறிகிறதுங்கிறது ஒரு அறிவா இல்லையா நல்லா கௌனிங்க தூய உணர்வு அறிவையும் அறியாமையும் அறிகிறதுங்கிற அறிவு இருக்கே அந்த அறிவு எதில் இருக்கும்னா அதுவும் மனசில் தான் இருக்கும் ஆகவே அறிவையும் அறியாமையையும் அறியும் அறிவு அறிவையும்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 அந்த அறிவுக்கு முக்கியத்துவம் கிடையாது விஷயம் புரிஞ்சு போச்சு அப்புறம் கம்யூனிகேஷன் தேவையில்லை அதை தான் இங்கே சொல்கிறார் திரும்பவும் சொல்கிறேன் அறிவையும் அறியாமையையும் அறியும் அறிவை அறிந்தால் அந்த அறிவு அறிவு அறியாமையோடு நாங்கள் வேணால் போட்டுக்கணும் நம்பர் ஒன் அறிவு நம்பர் டூ அறிவு நம்பர் த்ரீ அறிவு நம்பர் த்ரீ அறிவு நம்பர் ஒன் அறிவுங்கிறது வந்து சுத்த சைதன்யம் பியூர் கான்ஷியஸ்னஸ் நம்பர் டூ அறிவு வந்து நாலெட்ஜ் போட்டுப்போம் பேச்சு நம்பர் த்ரீ நாலெட்ஜை பற்றியும் கான்ஷியஸ்னஸை பற்றியும் நாலெட்ஜ் உணர்வை பற்றியும் உணர்வை உணர்வால் ஒளிர்விக்கப்படும் அறிவை பற்றியும் அறிவு ஆக அந்த அறிவும் உண்மையல்ல எந்த அறிவு உண்மை இல்லை இப்போது அறிவுக்கு விஷயங்கள் நிறைய இருக்குது அறிவு வந்து புத்தகத்தை பற்றிய அறிவு புத்தகத்தை பற்றிய அறிவு அப்புறம் வந்து டேபிளை பற்றிய அறிவு உங்களில் ஒரு ஒருத்தர் பேரும் எனக்கு தெரியும்னு வச்சுங்களேன் உங்களை பற்றிய அறிவு ஆ அறிவுக்கு பொருள் நிறைய இருக்கா இல்லையா மரத்தை பற்றிய அறிவு விவேகானந்தர் விக்கிரகத்தை பற்றிய அறிவு கிருஷ்ணர் விக்கிரகத்தை பற்றிய அறிவு கேமராவை பற்றிய அறிவு ஆ அறிவுக்கு பொருள் நிறைய இருக்குது அறிவுக்கு பொருள் நிறைய இருக்குது ஆனால் இந்த அறிவு அறிவு வந்து தன்னை பற்றிய அறிவாக மாறுறபோது அறிவுக்கு பொருள் யாருன்னா ஆத்மா அறிவுக்கு பொருள் ஆத்மாவாக இருக்கிறபோது ஆத்மாவை பற்றிய அறிவும் எப்படி இருக்கும் இதே மாதிரி தான் இருக்கும் ஆத்மாவை பற்றிய அறிவும் இது மாதிரி தான் இருக்கும் எத்தனையோ பொருளை பற்றின அறிவு மாறிதான் இதுவும் ஒரு அறிவு ஆகையினால் என்ன சொல்கிறோம்னா அந்த அறிவும் என்ன பண்ணும் உண்மையான அறி உண்மையை பற்றிய அறிவை கொடுத்த பிறகு அறிவும் அடங்கி விடுகிறது எத்தனையோ விஷயங்களை பற்றின அறிவு மாதிரி அந்த அறிவு அறிவுக்கு பொருள் பல அறிவுக்கு பொருள் ஆத்மாவான பிறகு ஆத்மாவை பற்றிய அறிவு ஆத்மாவை பற்றிய அறிவு உண்மையாக பொய்யானு கேள்வி ஆத்மாவை பற்றிய அறிவு உண்மையா பொய்யானு கேள்வி ஆத்மாவை பற்றிய அறிவை பெற்ற பிறகு ஆத்மாவை பற்றிய அறிவு உண்மையல்ல அதுவும் மிச்சியா இது ஒரு ரொம்ப டெக்னிக்கலாக என்ன சொல்லுவோன்னா பிரம்ம ஜானம் மித்யா பிரம்ம சத் பிரம்மைவ சத்தியம் ரொம்ப டெக்னிக்கல் பிரம்ம ஜானம் உண்மை அல்ல பிரம்மே உண்மை பிரம்ம ஜானம் உண்மையல்ல பிரம்மே உண்மை ஆத்ம ஜானம் உண்மையல்ல ஆத்மாவே உண்மை ஆத்மானு சொன்னாலும் சரி பிரம்மம்னு சொன்னாலும் இது எதுக்கு தேவைன்னு கேட்டால் துவைத்தத்தை அடியோட நாசம் பண்ணுறதுக்கு இல்லாட்டி துவைத்தம் கண்டினியூ பண்ணும் பிரம்மம் பிரம்ம ஜானம் பிரம்மம் வேற பிரம்ம ஜானம் வேறு அத்வைதம் அவுட்டு ஆகையனால் பிரம்மந்தான் இருக்குது பிரம்ம அஜானமும் உண்மையல்ல பிரம்ம ஜானமும் உண்மையல்ல அப்படிங்கிற ஜானந்தான் மோட்சத்துக்கு சாதனம் மோக்ஷத்துக்கு சாதனம் அப்போ உங்களுக்கு எந்த இது ந இது புரியறதுக்கு அனந்த கோட்டி ஜென்ம புண்ணியம் வேணும் புரிஞ்சுடுத்துன்னு வச்சுங்கோ ஒரே ஆனந்தம் தான் புரிகிற மாதிரி சொல்லவும் வேணும் புரிஞ்சுக்கிறதுக்கும் சக்தி வேணும் ரெண்டும் வேணும் அப்போ என்ன சொல்கிறாரிங்க சென்ற வகுப்பில் ஒரு கேள்வி கேட்டாங்க முள்ள முள்ளால் எடுக்கிற மாதிரி அறிவா அறிவால் எடுத்துட்டு அறிவ அறிவால் எடுத்துட்டு அந்த அறிவும் போயிடுறது அப்படின்னு வச்சுக்கலாமான்னா சாதாரணமாக அந்த உதாரணம் சொல்கிறது இல்லை அது கர்மத்தில் எடுப்போம் சகாம கர்மத்தை நிஷ்காம கர்மத்தினால் எடுத்துட்டு நிஷ்காம கர்மத்தையும் விட்டுடுவோம் அப்படிங்குவோம் ஆக பலனை விரும்புகிற கர்மத்தை பலனை விரும்பாத கர்மத்தினால் நீக்கி பலன விரும்பாத கர்மத்தையும் விட்டுடுவோம் அதை தான் முள்ள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 என்ன சொல்கிறோம் இங்க? இந்த உதாரணம் இங்கே என்ன போட்டிருக்கு அஜான கலுஷம் ஜீவம் இந்த ஜீவன் அறியாமைனால் அறியாமையினால் மாசுபட்டுருக்கிறான் நான் அதை செய்யணும் இதை செய்யணும் எத்தனை தடவை பிறந்தோனே பிறந்தேனோ தெரியல இதெல்லாம் அறியாமை ஏன் வச்சுங்க இதில் கர்மகாண்டத்துலாம் இந்த பாடம்லாம் நடத்துவோம் அதனால தான் நிறைய பேருக்கு இந்த ஏரியா வரும்போது இடிக்கும் ரொம்ப எது அதை அது இப்படியும் பேசுகிறீங்க இப்படியும் பேசுகிறீங்க எதை ஏற்றுக்கிறதுன்னு தெரியாமல் குளம்புறோம்னா அதோட ஆங்கிள் வேறு இதோட ஆங்கிள் வேறு கர்மகாண்டத்தில் பேசுகிறபோது நமக்கு நிறைய பிறவி இருக்குதுன்னு சொல்லுவோம் கடவுள் வேறேன்னு சொல்லுவோம் உயிர்கள்லாம் வேறு வேறேன்னு சொல்லுவோம் புண்ணியம் இருக்கும்போம் பாபம் இருக்கும்போம் சொர்க்கம் இருக்கும்போம் நரகம் இருக்கும்போம் எல்லாம் கர்மகாண்டத்தில் அப்படித்தான் பேசுவோம் அது இருக்கணும் அது வந்து விவகாரத்துக்கு தர்மத்துக்கு அது ரொம்ப ரொம்ப அவசியம் அது மாத்திரமில்லை அது சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது அது இந்த ஆங்கிளில் அது உண்மை தான் ஆனால் பரமார்த்த தசைம்போ பரமார்த்த திருஷ்டி அந்த திருஷ்டியில் பார்த்தோமானால் பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை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 ஆக இந்த ஜீவனுக்கு இங்கே சொல்லிருக்கு நான் வந்து பிறந்தேன் எத்தனை தடவை பிறந்தேனோ தெரியல எனக்கு நமக்கு வேதாந்தாலாம் படிச்சுட்டு சில பேர் ரொம்ப சீரியஸாக சொல்லுவாங்க சாமி எனக்கு இந்த பிறவியில் முக்தி கிடையாது அப்படின்னு தீர்மானமாக சொல்லுவாங்க அப்போ என்ன பண்ண முடியும் உனக்கு பிறவியே இல்லைன்னு நான் பாடம் நடத்தினுருக்கேன் நான் வந்து இல்லை இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவந்தான் அது வேற நமக்கு சர்ட்டிஃபிகேட் வேறு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ஆனாலும் என்ன ஆனாலும் ஆனாலும் எனக்கு தெரியும் என்னை பற்றி ஆக என்னால் எனக்கு பிறவி நிச்சயமாக உண்டு சுவாமி அப்படின்னா அது அது சொல்லிட்டா பரவாயில்ல அடுத்த பிறவின் நீங்களே எனக்கு குருவாக வரணும்னா ஆமாம் என்னதுக்குப்பா நீ பறந்துட்டப்போ நான் இப்போ குருவே இல்லைன்னு பாடம் நடத்திட்டுருக்கேன் நீ சிஷியனும் இல்லை நான் குருவும் இல்லை நீயும் பிரம்மம் நானும் பிரம்மம் இந்த இந்த சிஷியனுங்கிறது ஒரு பொம்மை குருங்கிறது ஒரு பொம்மை நீயும் பொம்மை நானும் பொம்மை நினச்சி பார்த்தா எல்லாம் பொம்மை அழுகிற பொம்மை சிரிக்கிற பொம்மை என்ன சாமியார் பொம்மை மாமியார் பொம்மை மந்திரி பொம்மை எல்லாம் பொம்மை பொம்மலாட்டம் என்றே இருந்தார் பட்டினத்தார் அதுதான் பாடம் அதனால் என்ன சொல்கிறார் அஜ்ஞான கலுஷம் ஜீவம் தங்கிட்ட அதாவது சாஸ்திரம் பக்குவப்படுத்துறதுக்காக தேகாத்ம புத்தியிலிருந்து கர்மகாண்டத்தில் ஜீவாத்ம புத்தியை சொல்லி கொடுத்தது பக்குவப்படுத்துறதுக்காக இப்போ ஞான காண்டத்தில் ஜீவாத்ம புத்தியை நீக்கி பிரம்மாத்ம புத்தியை சொல்லி கொடுக்கறது இதை நல்லா புரிஞ்சுக்கணும் கர்மகாண்டம் தேகாத்ம புத்தியை நீக்கி ஜீவாத்ம புத்தியை உபதேசம் பண்ணுகிறது ஞான ஜீவாத்ம புத்தியை நீக்கி பிரம்மாத்ம புத்தியை உபதேசம் பண்ணுகிறது அப்படி புரிஞ்சுக்கணும் கர்மகாண்டம் நீ உடல் உயிர் என்று உபதேசிக்கிறது ஞான காண்டம் நீ உயிர் அல்ல உணர்வு என்று உபதேசிக்கிறது அவ்வளோதான் வித்தியாசம் உணர்வு ஒன்றேங்கிறது உயிர்கள் பல உடல்கள் பல உயிர்கள் பல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 நான் ஒரு பாரத இந்தியன் நான் ஒரு இந்து எல்லா விதமான இதையும் நம்ம இது பண்ணுறோம் இப்படியெல்லாம் சொல்லி கொடுக்குறது ஹிந்து மதம் அதனால தான் ஹிந்து மதத்தை பெருப்பை பெருமையாக நினைக்கிறோம் சிறப்பெல்லாம் சொல்கிறோம் நாங்கள் ஆஹா ஜான கலுஷம் ஜீவம் ஞான அபியாசாத் வினிர்மலம் கிருத்வா இந்த ஞான பயிற்சியினால் விடாமல் இப்படி ஆத்மபோதன் கிளாஸு பஞ்சதசி கிளாஸ் இது மாதிரி எல்லாம் உபனிஷத்து கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணி பண்ணி ஞான அபியாசாத் அப் பண்ண பண்ண என்ன ஆகுறதுன்னா இந்த ஐடென்டிட்டி இண்டிவிஜுவாலிட்டி இந்த தன்னுணர்வு அழிகிறது வினிர்மலம் கிருத்வா மாசுகளை நீக்கி ஞானம் ஸ்வயம் நஷேத்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 சொல்லும் பொருளுமற்று சும்மா இருப்பதற்கே எமக்கு அல்லும் பகலும் ஆசை பராபரமி ஆக இந்த ஐந்தாவது ஸ்லோகத்தை பூர்த்தி பண்றேன் ஞானம் மித்யா என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம்